வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈட்டோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஹவாய் தீவுகளை கண்டுபிடித்த ஜேம்ஸ் குக் அவர்கள் இதற்கு சாண்ட்விச் தீவுகள் என பெயரிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இங்கிலாந்தில் ஹாக்கி சங்கம் தொடங்கப்பட்டதை அடுத்து நவீன முறை ஹாக்கி விளையாடும் முறை அமலுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எக்ஸ்ரே இயந்திரம் காட்சிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு யூஜின் பி எலை என்பவர் சான் பிரான்சிஸ்கோ நகரில் யுஎஸ்எஸ் பென்சில்வேனியா என்ற கப்பலின் மீது விமானத்தை தரையிறக்கினார் கப்பலில் விமானம் தரையிறங்கிய முதலாவது நிகழ்வு இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் புறநகர் பகுதியான கிரான்வில் என்ற இடத்தில் பாலம் ஒன்று இடிந்ததில் அதில் சென்று கொண்டிருந்த ரயில் வண்டி கீழே விழுந்ததில் எண்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மார்ட்டின் லூதர்கிங் ஜூனியர் டே மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் தினம் அமெரிக்கா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதினேழாயிரம் ஆண்டுகள் பழமையான குகை ஓவியங்கள் தெற்கு பிரான்சில் கண்டுபிடிக்கப்பட்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாயேஜர் 2 விண்கலத்தினால் எடுத்து அனுப்பப்பட்ட புகைப்படங்களை ஆராய்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மே பதினெட்டு அன்று எரிக் கார்கோஸ்கா எனும் அரிசோனா பல்கலைக்கழக ஆய்வாளர் யுரேனஸின் இருபத்தி ஐந்தாவது சந்திரனை கண்டு அறிவித்தார் இதற்கு ஆயிரத்தி U10 எண்பத்தி என்ற என் பெயர் சூட்டப்பட்டது இதேபோல இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் ஸ்காட் எஸ் செப்பர்ட் தலைமையிலான குழுவினர் சனி கோலின் இரண்டு புதிய சந்திரன்களை கண்டுபிடித்தனர் இவற்றுக்கு முறையே எஸ்பார் இரண்டாயிரத்தி ஏழு எஸ் இரண்டு எஸ்பார் பெயர்கள் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆண்டு சுன்னாகம் குமாரசாமி புலவர் ஈழத்து புலவர் இவர் ஆயிரத்தி ஆண்டு ஜான் ஹியூம் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எரிக் சோல்கிம் நார்வே அமைச்சர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜான் டெய்லர் ஐக்கிய அமெரிக்காவின் பத்தாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ரூடியாட் கிப்ளிங் நோபல் பரிசு பெற்ற பிரிட்டிஷ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ப ஜீவானந்தம் தமிழக பொது உடைமை கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு என் ராமராவ் தெலுங்கு திரைப்பட நடிகர் அரசியல்வாதி